الرحمن <سؤال> الحمد الحمد به عليه من من شرور انفسنا اعمالنا فلا فلا مضل له له ومن لا لا اشهد ان ان اله الا سيدنا محمد اجمعين اما بعد அனைவர்களும் நெருங்கி நல்ல நல்லா நாங்க பேசுறதுல எல்லாம் பேச வெளியாக போகணும் ஏன்னா ரசி ஹதீஸ் சொல்லப்படுது பின்னில் வரக்கூடிய எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானி தார்கும் அலமதுல்லா சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காகவே இது சத்திய தூதர் சன் மார்க்க போதர் சர்தாரி ஆலமன் பெருமானார் முஸ்தபா சல்லாஹு அலேவா சலம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அணு பின்பற்றி வந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அன்பாந்திய நெஞ்சர்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லா ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக எனக்கும் அறிவாளியாகிய உங்களுக்கும் தப்புவை போட்டு வசையா செய்து கொள்கின்றேன் அலகம் ியமிக்க மே நபிர்கள் அனுப்பொண்டிருந்த ஒவ்வொரு நபிமார்களும் அந்தந்த காலத்துக்கும் வந்து தன்னுடைய கூட்டதார்களுக்கு மத்தியில பல கஷ்டங்களை பல முயற்சிகளை மேற்கொண்டு இந்த உத்து பலிக்கேட்ல போக கூடாது நேரான பாதையில போகணும் மேலான சுவர்க்கத்தை அடையணும் என்ற நோக்கத்தின் பேர்ல ஒவ்வொரு நபிமார்களும் குரான் அல்லா சொல்றான் பைத்தியக்காரன் என்ற வார்த்தையிலும் சூனியக்காரன் என்ற வார்த்தை கேட்காத பேச்சு படாத அடி இல்ல எல்லா கஷ்டங்களையும் பட்டு உத்த நேர்வழியில செலுத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டு யார் யார் நபிமார்கள் ஏற்றுக்கொண்டு நடந்தாங்களோ எல்லாரும் சுவர்க்கத்தை அடைச்சாங்க யார் யார் நபிமார்கள்ட்ட பேச்ச கணக்கெடுக்கலையோ அவர்கள் உலகத்தை நஷ்டம் அடைஞ்சாங்க மௌத்துக்கு புறக்கூடிய வாழ்க்கையிலும் பெரிய நஷ்டம் அல்லாஹால சொல்லிக்கொண்டிருக்கிறான் கனிமான சகோதரர்களே பெரியார்களே அந்த தோரணையிலே அவர்களும் எதற்கு அல்லாஹு நேர்வழி காட்டுறதுக்காக வேண்டி நபி அல்லாஹு தாலா அனுப்பினான் நபி சல்லா அலே செல்லம் அவர்களை வந்து நான் கண்ணால பார்த்ததில்லை அனா அவர்கள் சொல்ல சொன்ன ஒவ்வொரு போதனைகளையும் மறைமுகமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதை அவர்களை மட்டும் இல்ல நபி செல்லம் அவர்களை எங்களுக்கு அனுப்பி மேலான குரானையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு நேர்வழிக்காக வேண்டி அல்லாஹால தந்திருக்கிறார் முன்னே சமுதாயத்துக்கு சில நபிமான கூட்டத்தார்களுக்கு தான் அதாவது வேதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு தாவத் அலாத்து கூட்டத்தார்களுக்கு கபூர் வேதம் இதே போல ஈசா அலாத்துக்கு கூட்டத்தார்கள் சூப்புகள் சொல்ல சூப்புகள் கொடுக்கப்பட்டு கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே எந்த நபிமார்கள்ட கூட்டத்தார்களுக்கு வேதங்கள் அல்லாஹால கொடுத்தாலும் எங்களுக்கு தந்த குவான் நீக்கே இது சிறப்பான ஒன்று நான்கு வேதங்கள் ஒரு சிறப்பான ஒன்று இருக்கு ஒப்படைத்திருக்கிறான் வழிகாட்டல் இந்த குரான் அல்லாவுத்தால் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி அல்லாவுதாலா எங்களுக்கு புத்திமதி அல்லா சொல்றான் அல்ல இன்னத்துக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்த மனிதனே ஒரு நாளைக்கு நான் இருபத்தி நாலு மணித்தியாளத்தை தங்கிக்கிறேன் மணித்தியாளத்தையும் குரான் சொன்னபடி அமைச்சு சொல்லி அல்லா மறைமுக அல்லாத்த கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே எனவே முதலாவது முஸ்லிம்கள் குரானுடைய முக்கிய சூத்த நாங்க விளங்குவோம் அல்லா முன்னே சமுதாயத்தை கொடுக்காத ஒரு சிறப்பான வேதத்தை எங்களை கையில் அல்லாஹாலே முன்னே சமுதாயத்துல கொடுக்கப்பட்ட ஒரு கிதாபுள் கூட இப்ப ஆனால் குரான்ல அல்லாஹால எல்லா விஷயங்களையும் அல்லாஹால சொல்லிருக்கிறான் குரான் சொல்லுறது ஒரு அற்புதம் அந்த அற்புதத்தை பத்தி பேசுறேன்னு சொன்னா ரெண்டாவது அந்த அற்புதத்தை பத்தி பேசுறதுக்கு மட்டும் பேசிக்கொண்டே போகலாம் அவ்ளோ ஒரு ஆயசம் அல்லா தாலா அற்புதங்கள் அல்லா வச்சிருக்க இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அறிவாளியாலும் ஆரம்பத்துல யாருக்குமே அடிச்சு சொல்ல இல்லாது நான் எழுதின புக்ல வந்து பிளையே இல்ல சந்தேகம் இல்லன்னு சொன்னீங்க அல்லா எவ்வளவு நுணுக்கம் பாருங்க சுகான புரட்டியதன் பின்னால சூரக்குள் பாட்டியா அடுத்ததாக அல்லா சொல்றான் அலிப் கிதாப் குருவான படிக்கவே இல்ல படிப்பினுடைய ஆரம்பமே சந்தேகம் இல்ல எவ்வளவு அற்புதமான குருவான் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே குருவான் எல்லாமே இருக்கி எல்லாமே இருக்கி பொ சந்த உள்ள உள்ள சொல்ல நினைச்சாலும் கண்ணியமான சோதரர்களே ரெண்டாவது அற்புதம் என்ன தெரியுமா எந்த ஒரு அறிவாளி ஒரு புக் எழுதினாலும் ஒரே இடத்துல ஒரே இடத்துல கடைசி எழுத முடியாது ஆனா குரவான்ல பார்த்து கண்ணியமானவர்களே அல்லாத்துல ஒரு ஆயத்தை ஆரம்பிப்பான் ஆரம்பிச்சு அதிகமான அதிகமான இடத்துல முடிச்சுகிறான் அப்படித்தான் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே இப்படி பலவிதமான அற்புதங்கள் குரவான் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே எங்கிருக்கிறான் குரவானுடைய சிறப்ப நாங்களை இந்த குர்வான அதிகமாக நாங்கர்வான தந்து போ சும் உடல் எங்களுக்கு குரவானுக்கு செலுத்த வேண்டிய சில கடமைகள் இருக்கு என்னன்றத மறந்துருச்சு மறந்துருச்சு குருவானு ஒன்று இருக்கா என்றது கூட நினைவு வாரது இல்ல எப்ப நினவுவாரும் குருவான் நினைவுவாரது இல்லை உம்மா மவுத்தாப்பாவது குருவான் நினைவுவாரு என்னத்துக்கு அவரோகிறதுக்கு இல்ல பத்து லெப்பமார்களை கூப்பிட்டு அப்படி பணக்கிட்டாங்க அந்த காலத்துல எந்த உண்மைத்து கொரோனுக்கு வெலை பேசுவாங்களா கொரோனுக்கு அப்படி வந்தா நினைச்சுக்கோமோ கயாமத்துடைய நாள் நெருங்குறிச்சி கண்ணியமான சோதர்களே பெரியார்களே என்னோட நோக்கம் நல்ல மாதிரி அது வேற விஷயம் ஆனால் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே எனவே அல்லாஹு அல்லாஹால எங்களுக்கு தந்திருக்கிறான் குரவான நாங்க முதலாவது செலுத்த வேண்டிய கடமை என்னன்னு சொன்னா குருவான குருவான குருவான் சொல்லப்பட்டி பார்ப்போம் இந்தியாவுடைய நாள் இன்றைய நாள்ல ரசூர் சிலம சொல்லாங்க வெள்ளிக்கிழமை நாள் வந்து என்ன சொன்னா சூரத்தில் ஒரு ரிவாயத் ஒரு சூரத்தில் இன்னொரு ரிவாயர் சூரத்துள் கப்புடைய ஆரம்ப பத்தாயர் இன்னொரு ரிவாயத் படி வந்துருக்கு சூரத்துள் கப்புடைய கடைசி பத்தாயர் யாரு ஓதுவாங்களோ அந்த வெள்ளிக்கிழமனால் வெளிப்பட்டான்னு சொன்னால இருந்து அல்லாஹ் சூரா பழக்கத்திற்கு எல்லாம் பாதுகாப்பா கொஞ்சம் கைய வச்சு பார்ப்போம் எத்தனை பேர் ஓதினோம் எத்தனை பேர் ஓதினோம் ரசுல்லாக்கு எப்பயோ தெரியும் கொஞ்சம் கொடுப்போக்கு ஓசுறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடைக்கல நான் எந்த தரத்துல இயக்கிறேன்னு சொல்ல ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு அது மட்டும் இல்ல ஹசரத் ரசூல் சூரத்து வாக்கையா பெண்களுக்கு கற்றுக்கொடுக்க சொன்னாங்க வேற வேற ஹத்கள் வந்துருக்கு நபியாவும் சொன்னாங்க பெண்கள்தாய் நாசம் தான் வாய் நாசம் சொன்னா என்ன கருத்து கண்ணியமானவர்களே போதா பொம்புல வாய சுடந்தாலே எவ்வளவு பெண்களுக்கு கற்று கொடுங்க வாக்கியாவதி வரக்கூடிய நேரத்துல அதனுடைய பறக்கத்தால ஒரு நாளைக்கு வாயால சொல்லுவாங்க நீங்க சம்பாதிக்கிற அலமதுல்லா போதும் என்ற வார்த்தையை சொல்லுவாள் எவ்வளவு பெரிய நுணுக்கம் சிந்திச்சோமா பெண்களை கற்றுக் கொடுத்தோமா சூரத்துள் வாசியாவில் நாங்க சரி குறைஞ்சுமா இல்ல கண்ணியமானவர்களே ரசூ நேரத்துல சூரத்துள் வாசியாதுங்க எத்தனை வழிகளை செல்லிருக்கிறார் ஒரு பொங்குல எங்கட மனைவி எங்கட மனைவி சொபோ இல்லாம தூங்குறத உற்றுவோம் எங்கட மனைவியோ நாங்களோ ஏ நானும் ஏதோ மனைவியும் எழுப்பி சொபாவை தொழுந்து போட்டுட்டு தூங்கினாங்கன்னு சொபோ கூப்பிட்டாலும் தூங்கினாலே வருங்க ஆனா இன்னைக்கு எங்க கண்ணியமானவர்கள் எல்லாம் பாதுகாக்கணும் எத்தனையோ பேர் சொகம் இல்லாம தூங்குறாங்க கொஞ்சம் கவலைப்பட்டோமா நூத்துக்கு எல்லாத்தையும் திருத்த இல்லாது ஒரு நாள் சரி என் மனைவி சொகம் இல்லாம இருக்கிறாவே என்ன சூரத்து வார்த்தையாவுடைய சிறப்பு மாட்டாங்க ஏன் யாரு சூரப்பூர் தபாரக்கல்ல சூரப்பூர் முழுக்க ஓதிட்டு தூங்கிறாரு அவருக்கு மவுத்துவந்துருச்சு அதாவது கபூர்ல போயிட்டு அடக்கம் செய்ததன் பின்னால கபூர் இவரை தீர்ந்த வரக்கூடிய நேரத்துல அந்த வேதனைய தடுக்குமா அல்ல கிட்ட வாதிடுவான் யாழ்லா அதிகமாக இனைய ஓதி வந்தார் யாருலா இதனுடைய வழக்கத்தால சரி இந்த கபூர்ல வேதனை அடியான பாதுகாத்துல அதிக ஆகியோமன் பண்ணுவாங்க பாக்கியம் கண்ணியமானவர் எவ்வளவு பெரிய பாக்கியம் பின்னால் யாரும் வருவாங்களா அன்பான மனைவி கூட சொல்லுவா என மாம்புலா போடுறதன் பின்னால் தோண்டி கொதை செல்வா போயிட்டு அடக்கிடுங்க யாரும் எனக்காக வேண்டி அல்லாட்டி தவறு வாதிடுறேன் கண்ணியமானவர்களே எத்தனை பேர் ஓதிடும் கண்ணியமான சோதரர்களே பெரியார்களே எனவே இப்படி ஒவ்வொரு சூறாக்களுடைய சிறப்ப அதிகமா சொல்லிக் கொண்டே போவே ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய வழிகாட்டல் குரான் தான் வாழ்க்கையினுடைய வழிகாட்டல் எல்லா விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல கண்ணியமானவர்களே அல்லாவுதல்ல குரவான்ல சொல்றார் மனித சமுதாயமே நீங்க குருவான் அதிகமா ஓடுங்க நீங்க குருவான் ஓதி கொண்டேங்க என்ன கிடைக்கும் தெரியுமா நீலக்கூடிய நேரத்துல இஸ்லாத்தை ஒழிக்கிறதுக்காகவே போட்டுக் கொண்டிருக்கிறாங்களோ அவர்களால ஒரு பெரிய ஒரு திரைய போற்று குரானுடைய பறக்க தெரிச்சி நல்லா தலை சொல்றான் ஓதிகமா கண்ணியமானவர்களே பாதுகாப்பான் அது மட்டும் இல்ல அல்லா சொல்றான் அல்ல உள்ள சீல குத்துவான் அவர்களான அல்ல அடுத்த ஆயத்துல சொல்றான் இந்த குரான்ல சொல்லப்பட்ட யாரு சொல்லுவாங்களோ அந்த அல்லா என்ற வார்த்தைய இஸ்லா எதிரிகள் அதை கேட்டதன் பின்னால புற முதல் கட்டி வேற நிறை ஓடுவாங்கன்னு சொல்லி அல்ல குரானுடைய நாற்பத்தி அஞ்சாவது ஆயிரம் கண்ணியமான சோதர்களே பெரியார்களே அப்ப முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இல்லை நாங்க சீக்கிக் கொண்டிருக்கிறோம் குரான ஓதி ஓதி ஓதி இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை காலத்துக்கு ஒவ்வொருத்தரும் அது மட்டும் இல்ல அல்லா குரான செல்றான் அலாபி தகும அதாவது அல்லாவுடைய சிந்தனை அல்லாவுடைய சிந்தனையோட நினைக்கிறீங்க சிகர்னு சொல்றது வந்து கா மா ஒரு மனிதன் அதிகமா கு அதன் மூலம் நாங்கள் நிம்மதியா கண்ணியமானவர்கள் கண்ணியமானவர்களே இன்னைக்கு உலகத்துடைய அடிப்படையில அதிகமா தற்கொலை செய்யக்கூடிய ஒரு நாடு இருக்கு இதே போல அதிகமா இதெல்லாம் நிம்மதி இல்லாம போட்டு தூக்கத்தை எடுத்துக்கொள் அல்லா குடுக்குற தூக்கம் வருமா கண்ணியமானவர்களே நிம்மதியான தூக்கத்தை உள்ளத்துக்கு அமைதியை ஓதுவதின் மூலம் இன்னைக்கு அவனோட குரான் இல்ல குரான் வழிகாட்டல் தெரியா இன்னைக்கு போயிட்டு கண்ணியமான சோதர்களே பெரியார்களே அது மட்டும் இல்ல குரான் ஓதக்கூடிய நேரத்தில் கண்ணியத்துக்குரிய அல்லா நல்லடியார்களே நரகத்துடைய ஆயத்துக்கள் வரப்போ போக்கல நரகத்துடைய அச்சம் ஏற்படும் யாரு தக்குவோட நரகத்துடைய ஆயத்த ஓடுவாங்களோ அல்லா கனவுல காட்டுறத மாதிரி நரகத்தை கண்ண காட்டுவாங்க கண்ணியமானவர்களே சஹாபாக்கள் பார்த்தாங்க சஹாபாக்கள் பார்த்தாங்க கண்ணியமான சோதரர்களை ஆயத்தோண்டு வருது கியாமத்துடைய நாளையில சுராத்தல் முஸ்தீம் பாலத்துடைய போர்டர்ல சிலர்களை முட்டு கால அடிப்பான் அல்லாவுதல முட்டு வைப்பாங்க சின்ன பிள்ளையில ஸ்கூல முட்டுகால் வைக்கிற மாதிரி முட்டுக்கால் வச்சு அவர்கள அமான பத்தி கேட்கப்படும் குரவானுடைய சோதரர்களை பெரியார்களே ஆரம்ப காலத்து இமாம்கள் இந்த குரவானுடைய ஆயத்தை ஓதி ஓதி ஓதி ஓதி ஓதி சில இமாமல் வெடிச்சு மௌத்தா பேசிக்கிறார்கள் நானும் மௌத்தா போடுவதன் பின்னால சுராத்தல் முஸ்தகி பாலத்துல கியாமத்துடைய நாளையில அல்ல என்னையே முட்டுக்கால் அடிச்சு கேள்வி கேட்பானே நரகத்துடைய அச்சம் கியாமத்துடைய பயம் சூரத்துள் ஹஜில அல்லா ஒன்னாவது ஆய்வு ரெண்டாவது ஆயத் தரஜமத்து இந்த கெழுத்து பாருங்க இந்த கெழுத்து குறைஞ்சதை பாருங்க ஒரு தாய் அன்பு ஆனா கியாமத்துடைய பயங்கரத்தின் காரணத்தால கியாமத்துடைய நாளையில அந்த தாய் என்ன செய்வாவா ஒரு பிள்ளைக்கு தாய் பால் கொடுத்து கொண்டிருப்பா அந்த கியாமத்துடைய பயங்கரத்தை பார்த்து கைல புள்ளைய கீழே போட்டுட்டு ஓடுவான்னு சொல்லி அல்லா சொல்லுவான் அல்லா தால சொல்றான் அது மட்டும் இல்ல கண்ணியமானவர்களை இன்னொரு பெண்கள் ஓடுவாங்க கண்ணியமானவர்களை பெற்றெடுக்கிறே கூட விளங்கா அவ்வளவு பயங்கரமான குரவானுடைய வசனங்கள் இன்னைக்கு எங்க கையில ஒப்படைக்கப்பட்டே நாங்க யோசிக்கி விளங்கி ஓதி இது ஒரு ஓத பேரு தான் கண்ணியமானவர்கள் ஓதுவதின் மூலம் தான் உள்ளத்தில் அல்லட பயம் வரும் அடிக்கடி படிக்கமானவர்கள் படிக்க கண்ணியமானவர்கள் எவ்வளவு நாளைக்கு நாங்க எப்படி இருக்க போறோம் எவ்வளவு நாளைக்கு கண்ணியமான சோதரர்களே பெரியார்களே அது ஒரு புறம் இருக்க கண்ணியமானவர்களே குரவானுடைய வாழ்க்கை குரவான சொல்லப்பட்ட குடும்ப வாழ்க்கை குரவான் சொல்லப்பட்ட வியாபாரம் குரவான்ல சொல்லப்பட்ட எத்தனையோ விடயங்கள் இன்றைக்கு எங்களோட முஸ்லிம்களுக்கு மத்தியிலே எவ்வளவு தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் எதிராக உலகத்துடைய வரலாறு எடுத்து பார்த்தேன்னு சொன்ன அதிகமான நினைச்சு கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே எங்கட குருவான எங்கட முனாஃபிக்கே தான் தேவலப்படுத்தினார் எங்கட முனாஃபி தான் தேவலப்படுத்தினார் சகோதரர்களே பெரியார்களே அந்த வரலாறு எடுத்துக்கொண்டே சொன்னா எனக்கு தெரியும் சல்மான் ருஷ்டி சல்மான் ருஷ்டி இவன் ஒரு முனாபி இன்று வரைக்கும் இங்கிலாந்து பாதுகாப்பு கொடுத்து வைக்கப்பட்டிருக்கு தட்டி கேட்க அவன் என்ன தெரியுமா சொன்னான் ஒரு முஸ்லீம் குர்வான்ல குரவான் வந்து வார்த்தைடைய வார்த்தை அதே யகுதி கூட அந்த வார்த்தையை செல்லல யகுதி கூட என்ன சொல்லுவான் ஒருவான்ல எல்லாமே இருக்கி குருவான்ல எல்லாமே இருக்கி ஒரு வராத'! எடுத்துனி ஹனான் சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவ என்ன செஞ்சார் அவ என்ன செஞ்சாச்சா உடுப்பு இல்லாம ஒட்டம்புல ஒரு தூண்டு உடுப்பு இல்லாம குரவானுடைய விருதிகளை தன்னுடைய இதை யாருக்கும் தட்டு கேட்க இயலாது அடைய குருவானே குருவான கேவலப்படுத்துறானே இன்னைக்கு கண்ணியமானவர்களே இன்றைக்கு அப்படித்தான் பெய்து கொண்டிருக்க கனிமான பகராதேஷுடைய ஜனாதிபதி பேரை சொல்ல மாட்டான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இஸ்லாம் சொல்லுது பெண்களுக்கு தலைமைத்துவம் கொடுக்காத பெண்களை ஜனாதிபதியா குழப்பி ஜனாதிபதியா இருக்கிறாங்க கண்ணியமானவர்களே அவர் தெரியுமா குரவான் அதிகமாக குரவான்ல வந்து பெண்களை கற்பணிக்கிறான் ஒரு முஸ்லீம் நாட்டுல ஒரு முஸ்லீம் லேடி இன்று வரைக்கும் அந்த குரலை கொடுத்து கண்ணியமானவர்களே குரவானுடைய மருத்துவத்தை எந்த அளவுக்கு ஒரு உள்ளத்தில் இருந்து குர்வான் சொல்லப்படிக்கியாருக்கோ அறக்கமா நடந்துக்கோ நகர்மா கணவன் மனைவிக்கு மத்தியில இறக்கத்தையும் அன்பையும் தாரது நாங்க இந்த குருவானுடைய ஆயத்த அதிகமாக தெரிப்போம் கண்ணியமான சொல்றது இந்த குடும்பத்துடைய வாழ்க்கைல இருக்கா என்ற சிந்திச்சு பார்க்கணும் கனியமானவர்களே எத்தனையோ வியாபார சிஸ்டங்கள் அல்லாஹால சொல்லி தாரான் இன்றைக்கு பொருளாதார வீழ்ச்சிக்கு என்ன செய்யற என்று சொல்லி தலையே ஒட்டச்சிக்கொண்டு யோசிச்சு கொண்டு அல்லாவுதல்லா சொல்றான் பொருளாதார வீழ்ச்சிக்கு அடிப்படை காரணம் பள்ளிக்கு கொடுக்க வேண்டிய குறைச்சிட்டாங்க மதரசியா குறைச்சிட்டாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதா என்ற ஒவ்வொரு குருவானுடைய வசனத்திலே அல்ல எவ்வளவு புத்தி எனக்கு சொல்லிட்டாங்க சிந்திச்சு பார்க்கணும் காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் அதிகமான நஷ்டத்துல இருக்கிறாங்க அல்ல காலத்துல சத்தியம்ன்றதே காரணம் அதிகமான மக்கள் கால கால கால நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாங்க கால நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாங்க அதனால நஷ்டவாதியா இருக்கிறாங்க என்னத்துல காலத்துல நாங்க வீணாக்கிறோம் குருவான குருவான்ல டைம் கொடுக்கல மனிதன் நஷ்டத்துல இருக்கிறார் எப்படி நஷ்டத்துல இருக்கிறான்னு சொன்னா இன்னைக்கு குரானு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் மொபைல் குட்டிதால் என்னது குட்டிதால் இந்த தச்சால எங்களோட கொண்டோல் வச்சு குளல்லாட்டி என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளாட்டி எல்லாம் பாதுகாக்கணும் வரக்கூடிய நேரத்துல அதிகமான மக்கள் அவங்க பின்னுக்கார ஓடுவாங்க ஏ உற்சே நீங்க பாதிக்கிறதா நாங்களும் பாதிக்கிறதா பாவிக்கிறது ஆறாமில் கால நேரத்தை அதிலே கொடுத்தா கண்ணியமானவர்களே இன்னைக்கு பைசியா குடிச்சு சிலர்கள் எத்தனை குடும்ப வாழ்க்கை நாசமாவிக்காத ஒரு சோசியல் மீடியாவால எத்தனை குடும்ப வாழ்க்கை கண்ணியமானவர்களே கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன பொய் எல்லாம் சொல்லிப்படுது சுபான மனுஷன்தான் கண்ணியமான சகோதரர்களே நாங்க எங்களைய மாட்டிகளோடு கண்ணியமானவர்களே சொல்லக்கூடிய முறையில கடன் கொடுக்காட்டி கடன் எடுக்காட்டி இந்த விடையு நடக்கிறது மொபைல் எடுத்ததற்கு பின்னால கடனை எடுக்க எடுக்கிறாங்க அப்படி இல்லாட்டி மனைவியை கிட்ட வச்சு போட்டுக்கொண்டு கடன்காலம் இப்பதான் நான் வந்து இந்த ஜாலியில வந்து எரிக்கிறாரு நீ சொல்லிக்கொண்டிருக்கிற இப்பதான் மனைவி பாம்ப இப்படியா போட்ட பொய்காரு ரசுல்லா சொன்னாங்களே ஹை இருக்கும் பொய்யனுக்கு மனைவிட உள்ளத்துல கெட்ட நம்ம அல்லாமல் மதுவாசி போயிருக்கார கண்ணியமானவர்களே கடனை கொடுத்தாலும் கண்ணியமானவர்களே இன்னைக்கு கடனை கொடுத்து போட்டு என்னடா பெரியதனத்தை காட்டும் போடாது அவங்களோட கஷ்டங்களையும் பார்க்கணும் தவணை கொடுக்கணும் வாயில வந்தபடி பேசப்படாது வாயில வந்தபடி பேசப்படாதே உண்மையில கஷ்டம் மனசாட்சிய தொட்டு கேளு கண்ணியமான சோதரர்களை தெரியார்களே இந்த மொபைலால எத்தனை குடும்ப வாழ்க்கை அந்த மாதிரி எத்தனை குடும்ப வாழ்க்கை ஒரு சாஜத்தோட கூடிய பெண் எந்த அளவுக்கு போறாரு ஏதோ வெளிநாட்டுக்கு போக போறாரு மனைவி வீட்டை சொல்றாரு இனையோட மட்டும் பேசிக்கோணா வானா சொல்ல தக்க வாங்கி கொடுத்தாரு கனியமானவர்களை கணவர் இருக்கிறாரு ஏதோ தப்பி தவறி கேட்டதன் பின்னால் ஆம்புலர் வெளி தோற்றத்துல அந்த பதத்தை காட்டிக் கொண்டிருக்கிறோம் இரண்டாவது திருமணம் முடியும் கல்ல கொண்டாடி வச்சு கொண்டிருக்கிறார் சோதரர்களே தெரியார்களே இந்த மிஷ்காலுக்கு வாழ்க்கை அப்படி மிஸ் ஆகு கண்ணியமான விட்டுட்டு ஓடிட்டான் கண்ணியமான சோதர்களே பெண்ணுடைய பெண்ணுக்கு மூச்சு காட்டிக்கொள்ளையில கணவருக்கு விருப்பம் அதாவது விஷயம் தெரியாது லெட்டரை எழுதி போட்டுக்கொண்டு தூக்குல தொங்கிட்டான் கணவருக்கு விஷயம் போகுது உடைய தாஜா கொள்கை கொள்கை பாட்டினேன் நானும் தாஜா தொல்கிறேன் போயிட்டு நீங்க மொபைல் வாங்கி தந்தனுடைய விளைவு ஒரே ஒரு மிஸ் கோல் இந்த வாழ்க்கையை மிஸ் ஆச்சு மனைமார்கள் அடிக்கடி எடுத்து செக் பண்ணும் ஒரு கால் வந்து வந்துச்சா கிட்ட போயிட்டு காதை குடுங்க இது குற இல்ல அதே மாதிரி எங்களோட நானமார்களும் கொஞ்சம் என்ன செய்யணும் பக்குவமா இருக்கணும் யோனா மட்டும் மூடி வச்சு கொள்றேன் யாருமே பார்க்க கூடாது யாருமே பேசக்கூடாது ரூம்ல பார்த்தா இரவு நேரத்துல உண்டா இருக்கிறாங்க பாஸ்வேர்ட் தெரியவேர்ட் பாஸ்வேர்டு என்னமோ ரகசியம் உண்டு இருக்கு மாப்பிளையே கூட விளங்கப்படாது சோசியல் மீடியாவுடைய விலை உகனிய மாணவர்கள் நேரம் கொடுக்காம அதுவேல நேரங்கள் கலிச்சத்து விரைவு களியமானவர்களே கணவன் மனைவிக்கு செய்யற கடமை கணவன் மனைவி கணவனுக்கு செய்யற கடமைச்சு போக முறையில் இருக்கிற விஷயத்த சொல்றேன் கனியமானவர்களே கொஞ்சம் எரிங்க அப்பா கொஞ்சம் எரிய அப்பா கொஞ்சம் எரிங்க அப்பா நான் அப்படியே கடைசியில் என்ன நடக்குது வேலைக்கு டைம் இவ மதுவா செஞ்சுக்கொண்டு இவள பேருந்து கலியானத்தை முடிச்சு சொல்லிமத்தோட வேட்டோட்டில் வெளியேற அது மட்டும் இல்ல நல்ல கண்ணியா கேட்டு போவோம் வேலை விட்டு வரக்கூடிய நேரத்துல என்னது தெரியுமா சரியா வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய நேரத்துல வாசல்ல இருந்து கண்ணீதாவே கணவர் ஒரு சூரியன் இரவுல உதிக்கக்கூடிய ஒரு சூரியன் இரவுல உதிக்கக்கூடிய ஒரு சூரியன் அதாவது அதாவது வானத்துல வைக்கக்கூடிய சூரியனை விட சிறப்பான ஒரு சூரிய சந்தோஷம் இந்த நிலைமைகள் சீராக்கப்பட வேண்டும் குடும்ப வாழ்க்கையில ஒரு மனுஷன் குடும்ப வாழ்க்கையில் எல்லாத்திலும் அச்சுக்கு மேல அச்சு செஞ்சும் சரி வராது அதிகமான காலநேரங்களை கொடுப்போம் திருமணத்துக்கு முன்னால மொபைல் போன வாங்கி கொடுக்கவான மனசாட்சியை மஜிமா அடைக்கக்கூடிய பேருக்கு சொந்த குருவா நினைவு பள்ளி குருவா ஓதிப்போம் பள்ளி குருவா அந்த அதுவும் இருக்கவலை குருவான் அடிச்சு பாதுகாக்க ஒரே ஒன்று தான் இந்த வாபாக்கு ஒரு கடமையை செய்றாய் அதே ஒன்று அதை செய்ய இந்த குருவான ஓதி வாழ்க்கையில மாற்றம் வருமா அதனால கண்ணியமான சோதரிகளை பெரியார்கள் பேசுறதுக்கு நிறைய விஷயம் கண்ணியமானவர்களே சொந்த பாலத்தை ஆறு வயசு கையில மொபைல் பதினாறு வயசு சொரப்பு கையில மொபைல் கோதா அறுபது வயசு வயசாளியட கையில மொபைல் அவர் வச்சு கேம்பிழா கொள்கிறா கேட்கப்பட்ட அப்பா என்ன அப்பா நீங்க வந்து அறுபது வயசு எழுபது வயசு விளையாடி கொண்டிருக்கிறீங்க என்ன செய்ய டைம் பாஸ் ஆகிருச்சு நீங்க அடுத்தே போடணும் இன்னைக்கு ஆளா கண்ணியமான அந்த அளவுக்கு இந்த சோசியல் மீடியா எல்லாத்தையும் நாசமாத்திருச்சு எல்லாத்தையும் நாசமாத்திருச்சு எனவே பாவிக்க ஆனாடல்ல தேவைக்கு மட்டும் பாவிப்போம் தேவையான விஷயத்த ஷேர் பண்ணுவோம் கபூர்ல தான் நிற்கிறோம் கண்ணியமானவர்களை நாங்க யாரு யாருக்கு ஷேஆப் பண்ணி எத்தனை பேருக்கு போவதோ யார் யாரும் அந்த பாவத்தை சம்பாதிச்சாங்களோ சதக்கத்தூள் ஜாரியாமா இனி அது அது இல்ல இது பாவத்துடைய சதக்கத்தூள் ஜாரியா வெளியாக இதுல வந்து பாதுகாக்கிறான் பைக்கிய விளையாடுறது சேர்ந்து நடிகரை போல பேசணுமா நடிகரை போல டப்பின் கொடுக்கணுமா பாதிப்போக்கு அதிகமான இல்லல்ல சொன்னாங்களோ சாலியான அமல்களை செஞ்சாங்களோக்கான விடயங்கள் ஒவ்வொரு சொன்னாங்களோ சோசியல் மீடியால முக்தியா சோசியல் மீடியால சில பேர் செல்ற கண்ணியமான சோதரர்களே காலத்துல நேரடியா தான் தாவன் நேரடியா தாவத்துல தான் ரூஹானிய பள்ளிக்கு கூப்பிடுறோம் ரெண்டாவது கஷ்டம் கூப்பிடுறோம் காலடியில போயிட்டு செல்றீங்க அதுதான் உண்மையான கஷ்டி ரெண்டாவது ரெண்டாம் கஷ்டம் இன்னைக்கு பள்ளிக்கு வர இல்லையா அப்படியாப்பட்டாக்கு அந்த காலத்து அல்லாக்கு மொபைல் போனது பெரிய விஷயம் இல்ல சில பேர் இருக்கல்லாட காலம் சிறப்பான காலம் ரசூல்லாட காலம் பொன்னான காலம் ஒட்ட காலம் பிரச்சனையொன் இல்ல மொபைல தந்தா அல்ல சொல்றான் எட்டு விஷயங்கள் ஹலாலான விஷயங்கள் இது உனட தீனுக்கு தடையா இருக்கும் சொன்னா இதும் சொன்னாத்தாத்தியல்ல சோதனை எதிர்பாருங்கன்னு சரி அல்லா தால சொல்றான் கியமான சோதரர்களை பெரியார்களே அதிகமா நேர காலத்தை நாங்க குரானுக்கு கொடுப்போம் குரான் சொல்லப்படும் ஒவ்வொரு விஷயத்தை வாழ்க்கையில எடுத்து நடப்போம் கனியமான சோதரர்களை பெரியார்களே இன்னைக்கு ரயில் போறதுக்கு எவ்வளவு செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் கனியமான சோதர்களே எத்தனையோ பள்ளிகள் கட்டுறதுக்கு வழி இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு போட்டேன் எத்தனையோ பேர் ஒரு பேன்ட்டு போட்டுக்கோ சில விஷயம் நிம்பரில் செல்ல இல்லாது வாயத்தொருந்து கேட்க மாட்டாங்க கனியமானவர்களே வாயத்தொருந்து ஒரு நாளில் கேட்க மாட்டாங்க பள்ளிக்கு என்னத்தை செய்யணுமோ அதுக்குரிய அக்கோ குடிக்கணும் அவ்வளவு பிரச்சனையே இல்ல கன்னியான சோதரர்களை தெரியாது மசூதிகளுக்காக செலவழிக்கப்படணும் வாங்கி போட்டேன் போனாலும் அந்த மோட்டர்ல யார் யாரெல்லாம் பயன்படுறாங்களோ எல்லா திருநன்மை வந்து கொண்டிருக்கோம் நான் ஒரு சேவ் பண்ற தேவையில்லாத விஷயத்த கபுருக்கு போனாலும் அந்த பாவத்தை நாங்க அனுப்பி கொண்டிருக்கோம் கண்ணியமான போடுறதுக்கும் விஷயத்துக்கும் எவ்வளவு செலவழிச்சு கொண்டிருக்கோம் சோசியல் மீடியால பாதுகாப்போம் எத்தனையோ கடைகள் டிவியும் கேபிளுக்கு பார்த்தேன் கட்டும் ஹராத்துக்கு செலவழிச்சு கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு பள்ளி குடுத்த வேண்டிய சந்தாவை பார்த்தா பள்ளி வசூலை பார்த்தா நிச்சயமே பலகீனமாகி கொறை சொல்றதுக்கு கண்ணியமானவர்களை மாத்திக்கொள்வோம் இந்த ஒத்துமாவோட மாத்திக்கொள்வோம் எங்களுக்குண்டான பணத்தையும் சொத்து செல்வத்தை அல்லாட தீனுக்காக அல்லாட மசிதர்களுக்காக நான் கொடுப்போம் அந்த அடிப்படையில எந்த விஷயத்தை பேச கேட்குமோ அதுபடி அமர் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மனிதருக்கு நசீபாக போனார் யாரெல்லாம் என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் என்னோட அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சுடைய முக்கியத்துவம் மகத்துவத்தை என்னோட உள்ள போற்றுவாயா குரான் வாழ்க்கைய சௌகிஷ்ல குரான் சொல்லப்பட்ட குடும்ப வாழ்க்கையால் என்னோட வாழ்க்கையாக குரானுடையால் என்னோட உயிர்களை உருவாக்கி கியாமத்துடைய நாள் பெ எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய நேரத்துல கடன் இல்லாம போகணும் யாருக்கும் அநியாயம் செய்யாத நிலைமையில நேரத்துல மௌத்தா போகணும் உணவரால் விரும்பக்கூடிய இடத்துல بدل الاذى النبي ندر روحها كايتت يا الله واخر دعوانا